मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாமனோம் வந்தே கஜரானூயம் விபுர்வேதப்பாரை सरस्वती ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுசிகேந்திரம்யம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் எதீந்திரம் மேஷி கிமா வியம் ஹியவூத்தம்ஷ சதாவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தோஸ் மாத பித்தமே யோசிச்ச சாாா் லமே மேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையாய வம்ச ரிஷிபியோ மஹ நமோ சோபப்ளவரானோமீஹரிம் பரமானம் காரணம் தம் நமத்துலோக்கி விஷ்வம तद्वै यन्मूलं என்சி சா தை சிந்தாசன விதமூலம்மூலம் சித்தனூசின ஆச்சாரியர் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உபதேசித்த பிறகு அதை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார் அதற்கு பற்றுக்கோடாக யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற சப்தங்களையே பிரயோகம் பண்ணுகிறார் யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது மாற்றமில்லை சேர்த்தும் சொல்கிறார் ஆக பதினஞ்சு அங்கங்களோடு கூடிய நிதித்தியாசனம் அந்த பதினஞ்சு அங்கங்களும் யோகசாஸ்திரப்படி பார்த்தா வேறு வேறு அர்த்தம் வரும் அதில் முக்கியமாக எட்டு அங்கங்கள் தான் யோகசாஸ்திரது எடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய அவாந்திரமாக எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய பிரிவுகளாக சப்டிவிஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் கூட இந்த பதினஞ்சு அங்கங்களையும் அவர் பிரம்மத்தோடு கனெக்ட் பண்ணுறார் அங்கே வந்து ஒன்றொன்றும் தனித்தனியான அர்த்தம் யமஹான்னா ஒரு அர்த்தம் நியமஹாக்கு வேறு அர்த்தம் இங்கே எல்லாத்தையுமே பிரம்மனோட சம்பந்தப்படுத்துறதை படிச்சுன்னு வரும் ஆகா யமஹா நியமகா தியாக மெளனம் தேஷகா காலகா ஆசனம் இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ இந்த நூற்றி பதினாலா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மூலபந்தகா மூலபந்தகாங்கிறது யோகசாஸ்திரத்தில் யோகியானவன் மூலாதாரத்தை கட்டுப்படுத்துறது அந்த குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வர்றதுக்காக வேண்டி மூலாதாரத்தை பந்தம் பண்ணுறது அதுக்கு பேர் மூலபந்தகா அது காற்றை இறக்கி இறக்கி அபியாசம் பண்ணி பண்ணி அந்த மூலபந்தம் பண்ணுறது இவர அர்த்தம் என்ன பண்ண போறாரு நமக்கு தெரிஞ்சிடும் எதா இருந்தாலும் இவர் பிரம்மத்தோட சம்பந்தப்படுத்த போறாருன்னு நமக்கு தெரிஞ்சுன்னு தான் இருக்கு இங்க சொல்றார் சர்வபூதான சர்வபூதானாம் மூலம் மூலம்னா என்ன அர்த்தம்னு பாக்குறாரு மூலபந்தகான்னு சொன்னா மூலாதாரம்னு நம்ம சரீரத்துல இருக்கு நாபிக்கும் மலத்வாரத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை பிராணாயாம சக்தியினால பந்தப்படுத்துறது கட்டுறதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த அர்த்தம் எடுத்துக்காம இவர் என்ன சொல்றார் மூலம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் காரணம் ஊர்தூலம் அதம் மூலம்ங்கிற வார்த்தை அந்த அர்த்தத்தில் இருக்கு மூலம்னா காரணம்னு அர்த்தம் மூலஸ்தானம் கோயில்லாம் மூலஸ்தானம்னா என்ன அர்த்தம் அதுதான் காரணமாக இருக்கக்கூடிய மூலஸ்தானம் அப்படின்னா மூலையில் இருக்கிற ஸ்தானம் இல்லது மூலஸ்தானம் சர்வ காரணஸ்தானம்னு எந்த ஒரு பகவானை நாம் பூஜை பண்ணுறோமோ அந்த பகவானுடைய அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த மூர்த்திக்கு மூலஸ்தான மூர்த்தி மூலஸ்தானம்னு வேறு சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தி இருக்கிற அந்த கர்ப்பகிரகத்தை என்ன சொல்லுவோம் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மாரிஞ்சனசுழர் சர்வபூத்தானா மூலம் எது எல்லா உயிருக்கும் மூலம் எது அப்படின்னா அப்படியே போ போறதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு எங்கள் அம்மா அப்பா மூலம் அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பா மூலம் அப்படியே போனால் எங்கே கொண்டு போய் முடிக்கிறது கடைசியில் பிரபஞ்சத்துக்கு போனால் கடைசியில ஜெகத்பித்தரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் ஆக என்னால கடைசியில் யார்கிட்ட போய் அது முடியும் பிரம்மன்ல தான் முடி பிரம்மன் தான் சர்வ ஜகத் மூலம் ஆக எது சர்வபூதானாம் மூலம் அப்படின்னா என்ன சொம் மூலம் இஸ் ஈக்குவல் டு காரணம் எது எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருக்கிறதோ எது சமஸ்திரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கிறதோ மூலம் சித்தபந்தனம் இந்த சித்தத்தை வந்து எதோட கனெக்ட் பண்றது நம்முடைய அந்த கரணத்தை எண்ணங்களை எதோட இணைக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த வஸ்துவோட தான் இணைக்கணும் என் மூலம் சித்தபந்தனம் அதை விட என்னன்னா சித்தம் எதோட பந்தப்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லலாம் சித்தம் ஏதோட பந்தப்பட்டிருக்கோ லோகம் உலகமெல்லாம் எதோட பந்தப்பட்டிருக்கோ நம்முடைய அந்த கரணமும் எதோட பந்தப்பட்டிருக்கோ அப்படி சொல்லணும் ஆஹா ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ம பிரபஞ்சமும் எதோட சம்பந்தப்பட்டிருக்கோ எந்த காரணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ சம் பந்த எல்லாம் கரெக்டா வரணும் அது சம்பந்த பந்தகன்னா கட்டுன்னு அர்த்தம் சம்பந்தா என்ன அர்த்தம் நல்ல கட்டுன்னு அர்த்தம் அது இருந்தாலும் சரி சம்பந்தா சம்பந்தானா தொடர்புன்னு அர்த்தம் அது சம்ப சமஸ்கிருதத்துல பந்தகாங்கிறது கட்டு என்றும் சம்பந்தகா என்றால் நல்ல கட்டு ஈஸ்வரனோட சம்பந்தம் வச்சுக்கோ எந்த கர்மாவை பண்ணினாலும் அது ஈஸ்வரனோட சம்பந்தப்பட்டு அப்போ அது வந்து ஈஸ்வரனோட சம்பந்தம் நல்ல பந்தம் நல்ல தொடர்புன்னு அர்த்தம் ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா அந்த அது மூல என்னதுன்னா பிரம்மன் ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ம பிரபஞ்சமும் எவரிடம் கட்டுண்டு கடைசி அர்த்தம் தான் எவரிடம் கட்டுண்டு ஆத்ம மாயாங்கிற பகவான் மாயையும் யார் இடத்துல கட்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணம் மாயான்னு சொன்னாலும் கூட மாயை யாரு கட்டுப்பட்டுருக்குன்னா மாயை பிரம்மத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு பிரம்மம் மாயை சுதந்திரமாக கர்மா பண்ண முடியாது மாயைக்கு சுதந்திரம் கிடையாது அது பரதந்திரம் பரதந்திரா ஜடா ஜடா மாயா ஸ்ரீலிங்கமானதுனால சொன்னேன் பரதந்த அது ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு மரதந்திரா ஜடா அது ஜடமானது அறிவில்லாதது ஆக அந்த மூலபந்தா சதா சேவியா அந்த மூலபந்தம் தான் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கிறார் சதா சேவியான அர்த்தம் சதா தியாத்தவ்யா எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் அதை நினைக்க வேண்டும் உப கீதையிலும் அழகா எப்படி சொன்னார் பகவான் ஊர்தூலம் அதம் அதம் அதம்னா அத காரியம்னு அர்த்தம் ஊர்த மூலம்னா காரணம் மேலானது காரியம் கீழானது ஊர்தூலம் அதம் அஸ்வத்தம் பிராகு ரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பரிணானி யஸ்தம் வேத சவேதவித் அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு காரணம் மேலானது காரியம் கீழானது எது இந்த பிரபஞ்ச வாழ்க்கை இது மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கிற அர்த்தம் மாறிக்கொண்டிருப்பது என்பது மாறாமல் நிகழ்ந்து இருக்கிற இந்த பிரபஞ்ச வாழ்க்கை வேதங்களே இந்த சம்சாரம் ஏன்னா இது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சம்சாரத்தை சொல்கிறாரு சம்சாரம்னா துக்கம் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாம் இந்த ஆசிரமம் ரொட்டின் நடந்துட்டுருக்குன்னா அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதும் சம்சாரம் நினச்சா என்ன பண்ண முடியும் ஆனால் இது வந்து நல்ல சம்சாரம் அவத்யா சம்சாரா வித்யா சம்சாரா ஆசிரமம் இருந்தால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரொட்டின் எல்லாம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த சம்சாரம் இதுவும் சில பேருக்கு சிரமமாக இருக்கலாம் என்னடா இது ஒரே காலம்பர பூஜை மத்தியானம் பூஜை சாயங்காலம் பூஜை ஒரே ஜபம் இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பொழுதுபோக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி தோணித்துன்னா இது என்னதுன்னா இது வந்து வித்யா சம்சாரா நம்ம அனுபவிச்சா சந்தோஷப்பட்டால் பரவாயில்லை என்ன பண்ணுறது அதுக்கு அதுக்கு பயந்து இதெல்லாம் பண்ணிருக்கு இந்த அவத்யா சம்சாரத்தை பார்த்தா என்னமோ பண்ணுறது எல்லாருக்கும் ஆக என்னால் அவத்தியா சம்சாரமாக தான் சாய்ஸ் என்னதுன்னா பேயா பிசாச்சான்னா அப்போ மாற்றி மாற்றி வண்டி வேண்டியதான் இந்த இந்த தோளில் கஷ்டம் இந்த தோளில் வச்சுகிட்டே இருக்கும் ஒரு சாமானை கஷ்டமாக இருந்தால் இந்த தோளுக்கு மாற்றிக்கிறது தான் அதுக்காக தோலை தூக்கி கீழே போட முடியாது அது நம்ம கீழே போட்டால் போட்டால் நம்ம நமக்கு நடத்த முடியாது அப்படி ரெண்டும் கட்டானா மாட்டின்ட்டுருக்கோம் எல்லாம் இதை வந்து சந்தாம்சி எஸ் ஏ பர்ணி வேதங்களே அதனுடைய இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த சம்சாரத்தை காப்பாற்றின் இருக்கான் யஹா தம் வேத சஹா வேதவித்து யார் அதனை அறிகிறானோ அவன் வேதத்தின் உள்ளார்ந்த பொருளை அறிந்தவன் வேதவித்துங்கிறதுக்கு வேத சம்பிரதாய வித்துங்கிற சங்கராச்சார் இது நான் அந்த கீத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னேன் இப்போ ஊர்த மூலம் அதம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யா தம் சமூலம் சம்சாரவ்ஷம் வேத இப்படி படிக்கணும் யா சமூலம் சம்சாரவம் வேத சஹா வேதவித்து வேதார்த்த வேத சம்பிரதாய வித் இந்த காரியத்தை காரணத்துடன் இணைத்து அறிகிறானோ அவன் வேதத்தின் உள்ளார்ந்த பொருளை அறிந்தவன் பகவத்கீத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இங்கே பார்த்தேன் ஆனால் அது என்ன மூலம்னு ஒரு சப்தம் வந்திருக்கு ஆகையினால அதை எடுத்துட்டோம் அவ்வளோதான் அது ரிக்வேதத்தில் வருகிறது எல்லா இடத்துலயும் வருகிறது ஊர்தூலமோலோஸ்வத்தி நிறைய இடங்கள்ல வருகிறது சப்தம் காரணம்ங்கிறது சமஸ்தாரணம் கிம் பிரபஞ்சசிய மூலம் பிரபஞ்சத்தினுடைய மூலம் என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மா இந்த அந்த மூலபந்தம் அந்த நம்ம விறத்தியெல்லாம் நம்முடைய தாட்டெல்லாம் எதை பற்றி இருக்கணும்னா அந்த பிரம்மனுடைய லட்சணத்திலேயே இருக்கணும் அதுதான் மூலபந்தகா மூலபந்தா ஈக்குவல் டு பிரம்ம அவ்வளோதான் மூலபந்தகா ஈக்குவல் டு பிரம்ம சதா சேவியஹா எப்பொழுதும் அதையே சேவிக்க வேண்டும் சேவிக்கிறதுனா திரும்பவும் நமஸ்காரம் பண்ணுறது பிரதர்ஷனமெல்லாம் கிடையாது அதை நினைக்கணும் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் எது ஆதாரமாக இருக்கோ பிரதட்சிணம் பண்ணுறதுக்கும் எது ஆதாரமாக இருக்கோ ஆக சதா சேவியகா நமஸ்காரம் பண்ணுறவனும் பிரம்மந்தான் நமஸ்காரத்தை ஏற்றுக்கிறவனும் பிரம்மந்தான் ஆக எல்லாம் பிரம்ம சதா சேவியகா இல்லை சேவிக்கப்படாது எப்பொழுதும் இதை நினைத்து பார்க்க வேண்டும் என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அண்டர் கரண்ட் ஸ்ருதி மாதிரி இது இதை பத்தின சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும் அசௌ ராஜயோகி நாம் யோகியா ராஜயோகினா இந்த இடத்துல ஞானயோகி ராஜயோகினா ராஜயோகி அந்த யோகி இல்லை அஷ்டாங்க யோகி இல்லை ராஜயோகின்னு சொன்ன ராஜ் டு ஷைன் ஷைன் ஈஸ்இக்குவல் டு பிரகாஷான்னு அர்த்தம் ராஜுங்கிற தாத்துவ இது இதுக்கே ராஜத்தே பிரகாசத்தே இதுலேருந்து தான் சம்ராட் விராட் ஸ்வராட் எல்லாம் இதுலேருந்து தான் வந்தது ஆக ராஜ யோகினாம் ஞான யோகினாம்னு அர்த்தம் அவர்களுக்கு இது மற்றவங்க என்னென்னா இந்த யோகிகள்லாம் இருக்காங்களே இந்த அஷ்டாங்க யோகிகள்லாம் இருக்கார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன யோகி இதுன்னா அந்த மூலபந்தம் பண்ண வேண்டியதுதான் அந்த குண்டலினிக்காக பண்ணுற மூலபந்தத்தை பண்ணட்டும் அது சரீரத்தில் பண்ணுற ஒரு கிரியா அது ஒரு கிரியை இங்கே சொல்கிறதெல்லாம் ஒரு கூட கிரியை கிடையாது எல்லாம் ஜியானம் நம்ம படிச்சுட்டுருக்கிற இந்த விஷயத்தில் ஒன்று கூட செயல் கிடையாது எல்லாம் அறிவு யமகா நியமஹா அதுலெல்லாம் பார்த்தா ஒன்றும் செயலை இந்த செயலை செய்யக்கூடாது இல்லாட்டி இந்த செயலை செய்யணும் ஆக யமன் எமன் ஆசனம் பிராணாயமம் இடத்துல ஒரு காரியமான ரூபமாக இருக்குது இது அப்படி இல்லை கிடையாது ஆகையினால் ராஜயோகிகளுக்கு அசௌ மூலபந்தா யோகியா அவர்களுக்கு ராஜயோகிகளுக்கு இந்த மூலபந்தம் தகுதியானது ஆக அந்த மூலபந்தம் பழகினவனுக்கு இந்த மூலபந்தத்தை சொல்லிக் கொடுத்தா சௌரியமாக இருக்கும் இந்த மூலபந்தத்தை தெரிஞ்சிக்காமல் அந்த மூலபந்தம் பண்ணிட்டு இருந்தான்னா எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை நான் சொல்லலை திருமூலர் சொல்லிவிட்டார் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் இருக்கினும் உண்மை தொகைவர் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை ஆகையினால அந்த யோகம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இவரே கடைசியில் சொல்லப்படுறார் நான் சொன்ன யோகம் எதுவும் புரியலன்னா போ ஒரு இடத்துக்கு உக்காரு எல்லாம் மூலபந்தம் பண்ணு ஒட்டியான பந்தம் பண்ணு நௌலி பந்தம் பண்ணு குண்டலனி சக்தியை வந்து மேலே ஒரு சக்கரத்துக்கு கொண்டு வா நீ நிம்மதியாயிரு மற்றவ நீ அதெல்லாம் நம்மளாக ஆகையினால இந்த யோகம் புரியாதவனுக்கு அந்த யோகம்னு கடைசியில் முடிக்கிறவ சொல்ல போகிறார் கடைசி நூற்றி ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சொல்கிறார் இந்த யோகத்தை கடைப்பிடிக்காத முடியாதவனுக்கு அதுக்கு பேர் ஹட்டயோகம் ஹட்ட யோகம்னா என்னென்னா ஹட்டம்னா இந்த குழந்தை எல்லாம் அடம் பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஹட்டம்னு சொன்னால் முரண்டுன்னு முரட்டுத்தனம்னு அர்த்தம் நாம் வந்து என்ன பண்ணுறது முரட்டுத்தனம்னா ஓவரா முரட்டுத்தனம்னால் இருக்கிறதுலாம் பிஞ்சு போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறது காலை நீட்டி கையை நீட்டி இந்த யோகாலலாம் பண்ணுறோம் இல்லையா இந்த யோகமெல்லாம் இதுக்கு பேர் ஹட்டயோகம்னு பேர் நாம தான் கையை கையெல்லாம் வளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறது நிமிதாவது நின்றுண்டு முழங்கால மடக்காம காலத்தொடு அப்படின்னா எப்படி இருக்கும் நின்று கொண்டு முழங்கால மடக்காம குடியலாம் ஆனால் முழங்கால மடக்கக்கூடாது ரெண்டு காலையும் தொடு பார்க்கலான்னா அதுக்காக கொஞ்ச நாள் அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் அதுக்கு பேர் ஹடயோகம்னு பேர் இது வந்து ராஜயோகிகளுக்கு அடயோகிகளுக்குத்தான் அந்த மூல பந்தம் ராஜயோகிகளுக்கு இந்த மூல பந்தம் அறிவு நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மூலபந்தம் அறிவு அதிகமாக வேலை செய்யலேன்னு சொல்லக்கூடாது அறிவு வந்து சொன்னால் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது சுவாமின்னா நீங்களும் வரிசையாக புத்தகம் புஸ்தமாக சொல்லிட்டு போகிறீங்க புரிய மாட்டேங்கிறதுன்னு சொன்னேன் அப்போனா நீ என்ன பண்ணுற நான் உனக்கு காலம்புறை ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு கிளாஸ் நடக்கிறது அந்த வகுப்புக்கு போ அது யோகாசனெல்லாம் சொல்லி தராங்க தலைகளாக நில்லு அதுக்கப்புறம் வந்து இப்படி இப்படி தலைகளாக நின்று ரத்தமெல்லாம் தலை மண்டைக்கு நல்லா பாயும் அதுக்கப்புறம் வகுப்புக்கு வா குறிகிறதா பாரு இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு நின்றுண்டே இரு ஹடயோகா ஆஹ ராஜயோகா ஹடயோகா அதுலேயும் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது ஹடயோகத்தோட மந்திரங்கள்லாம் சேர்த்து நிறைய பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கு சில பிரயோஜனங்கள்லாம் இருக்குது அதுக்காக அதை அதை வந்து என்ன சொல்கிறது அது மட்டமாகவோ ஒதுக்கப்படுறதாகவோ நினைக்கிறது இல்லை சொல்லப்போனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு அதுதான் சரி வரும் ஏதாவது பண்ணணும் ஒன்றும் சரி நீங்கள் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒன்றும் பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜபம் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க தியானம் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க உப்பு புளி காரத்தோடு சாப்பாடு வேறு ஒன்றும் எல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்புறம் வந்து என்னென்னா புரிஞ்சிக்கிறது தான் ஓன்லி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இது வந்து நமக்கு ஒன்றும் அச்சீவ் பண்ண மாதிரியே தெரியல புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியல ஆக என்னால் என்னென்னா வெறுமனை புரிஞ்சு என்ன போகிறது ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னா அதனால தான் எதாவது பண்ண வேண்டியது அது மாத்திரம் இல்லை நாங்கள் மாத்திரம் பண்ணால் போருமா நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க இல்லையா நாங்கள் மாத்திரம் பண்ணினால் எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது நீங்கள் சும்மா சாப்பிட்டு தூங்குறீங்க சந்தேகம் வருது அதனால் நீங்களும் எங்களோட சேர்ந்து பண்ணுங்க அதனால தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு சுவாமிகளும் சேர்ந்து எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அது வேற கிருஷ்ணா வேறு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் மூணா அத்தியாயத்தில் கீதர் அவங்களெலாம் அஜ்ஞானிகள்லாம் வரணும்னா ஞானிகளும் கூட அஜானிகள் மாதிரி வேஷம் போடணும்னா ஆக என்னால் போடு வேஷம் இல்லை காட்டு கோடு பப்ளிக்கில் வந்து ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணப்பான் அதனால்தான் நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன ஆறுது நான் கடைசியில் என்னாகும் நான் அது இழுத்துருவாங்க கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா வேதாந்த் இருக்கட்டும் சுவாமி கடைசியில் படிச்சுக்கலாம் ஏற்கனவே இது கடைசியில் தான் படிக்க வர்றாங்க எல்லாமே ஃபிஃப்டி ப்ளஸ் தான் இதுக்கு குறைஞ்சது சரி ஆக அசௌ அசௌ ராஜயோகியா ராஜயோகிகளுக்கு இந்த மூலபந்தம் தகுதியானது அப்படிங்கிறார் ஞானயோகிகள்னு இந்த இடத்துல அர்த்தம் பண்ணணும் இல்லைன்னா இது சரி வராது ஞானயோகிகள்னு அர்த்தம் பண்ணலைன்னா மற்ற வரியிலெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆஹா ராஜயோகி ராஜயோகிக்கு எத்தனையோ அர்த்தம்லாம் சொல்கிறாங்க ராஜயோகம் சிவராஜயோகம் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க ஆஹா அந்த இதெல்லாம் சேராது இது அந்த ஹடயோகிகளோட இன்னைக்கு ரெண்டாக போட்டுங்க ஹடயோகினா ராஜயோகினா ராஜயோகினா ஞானயோகிகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் அடுத்த இதுக்கு போகிறார் மூலபந்தத்துக்கு ஒரு ஸ்லோகம்தான் இப்போ நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறது பிரம்மனை ஞாபகம் வச்சுக்கிறதா பிரம்மத்தை ஞாபகம் வச்சுக்கிறதா யமம் நியமம் தியாக மௌனம் தேசகா காலகா ஆசனம் மூலபந்தா எட்டு முடிஞ்சது ஆக மொத்தம் பதினஞ்சில் எட்டு முடிஞ்சது எட்டு என்னது இப்ப அடுத்து என்னது நேரா நிமிந்து உட்கார்றதை பத்தி பேசுறாரு நிமிந்து உட்கார்றது தியானத்துக்காக வேண்டி இந்த உடம்பெல்லாம் சமமா இருக்கணும் ஆக தோள்பட்ட கழுத்து தல இது மூணும் நேரா இருக்கணும் தியானத்துல சமம் காய சிரோ கிரீவம் காய சிரீவம் சமம் காயம்னா உடம்பு சிரகனா தலை கிரீவம்னா கழுத்து இது மூணு சமம் காய சிரோ கிரீவம் கீதையில் படிச்சுருக்கோம் இங்கே என்ன சொல்லப்படுறார் பாருங்கள் அங்கங்களை நேராக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன் கழுத்து தலை உடம்பு எல்லாம் நேர்கோட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இவர் என்ன சொல்லப்படார் பாருங்கள் நேர்கோட்டில் இருக்கிறதுனா என்னது நேர்கோடு என்னது பிரம்மம் எப்படி அது நமக்கு விளக்கம் தேவை அது எப்படி நேர்கோடு அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை ஸ்லோகம் படிக்கலாம் அங்காணம் சமதா வித்யாத் சமபிரீனம் ரிஜுத்வம் சுஷ்கவத் அங்காநாம் சமதா வித்தியாத் சமே பிரம்மணி லீனதாம் நோச்சே ரிஜுத்வம் சமஹ அப்படிங்கிற பதம் ஒண்ணு சமஹன்னா எல்லாத்திலையும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்குற அர்த்தம் சமஹா சமஹாக்கு எதிர்ப்பதம் என்னது விஷமஹா அந்த சமஸ்கிருதத்துல விஷமஹாங்கிறது சா வந்து ஷாவா மாறி விஷமஹான்னு மாறிடுறது ஆஹா சமஹா விஷமஹா சமத்துவங்கிறது என்னது பகவத்கீதை முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சமத்துவம் சமத்துவத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு விருப்பு வெறுப்பற்ற மனநிலைக்கு பெயர் சமத்துவம் ராகவேஷ அபாவம் சமத்துவம் விருப்பு வெறுப்பு இன்மையே சமத்துவம் எனப்படுகிறது கிடைச்சா சந்தோஷப்படுறதும் கிடைக்கலன்னா துக்கப்படுறதும் இல்லை ஆக வேண்டும் என்பது கிடைத்தால் மகிழ்ச்சி கொள்வதோ வேண்டாதது வந்துவிட்டால் துக்கப்படுவதோ கிடையாது ஆக விருப்பு வெறுப்பு சுகே நாஸ்தி, துக்கே துவேஷா நாஸ்தி சுகத்தில் பற்று இல்லை விருப்பு இல்லை துன்பத்தில் வெறுப்பு இல்லை ஆக இன்பத்திலும் துன்பத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதே சமமான மனநிலை எனப்படும் ஆக அது சமத்துவம் அது மனசுல ஏற்படுற ஒரு நிலை அது ஸ்டேட் அது ஆனால் சமத்துவங்கிறது சமமான வஸ்தூல தான் விஷமமான பிரபஞ்சமே இருக்கு சமம்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இப்போ அலைகள் முழுவதுன்னு என்ன இருக்குது ஒரே மாதிரி நீங்களே மற்ற எக்ஸாம்பிள்லாம் போட்டிருவீங்க அப்புறம் ஆபரணங்கள் முழுவதுன்னு ஒரே மாதிரி இருக்கிறது இது தங்கம் ஆடைகள் முழுவதுன்னு ஒரே மாதிரி இருக்கிறது நூல் அது மாதிரி அதுதான் சமம் அப்போ ஸ்க்ரீன் வந்து சமமாக இருக்குது அதில் நிறைய இந்த மூவி படமெல்லாம் தெரிகிறத அதெல்லாம் என்னதுன்னா விஷமாக நம்ம எதை பார்த்துட்டுருக்கோம் சினிமா ஸ்க்ரீனை மாத்திரம் வந்து சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தால் சமதரிசனம் ஆனால் அதில் எல்லாம் நம்ம அதை நல்லா ஆன் பண்ணிவிட்டு சேனலை மாற்றி மாற்றி போட்டு கை வலிச்சு அது ஏதோ வியாதியம் இப்போது சொல்கிறாங்க அந்த ரிமோட்டை இப்படி பண்ணி பண்ணி பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் அப்புறம் கடைசியில் தூக்கத்தில் கூட இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்க வேண்டி தான் அது ஒரு வியாதியாகவே சொல்கிறாங்க அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருக்கு இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கும் தெராப்பி கொடுக்கணும் பொழுதுபோல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அதையே போட்டு பார்த்துட்டே இருக்காங்க எதுக்கு சொல்கிறோம் ஸ்கிரீனை மாத்திரம் தரிசனம் பண்ணினா என்ன தரிசனம் சமதரிசனம் விஷமத்தை பார்த்துட்டு இருக்கிற போதே சமம் இல்லைன்னா விஷமம் இல்லைன்னு சமமாக புரிஞ்சுக்கணும் சமம் இல்லைன்னா விஷமம் இல்லை விஷமம் இல்லைன்னாலும் பாருங்க நீங்கள் தான் எனக்கு கிளாஸ் எடுக்கணும் பாருங்கள் புரிஞ்சு போயிடுத்து சமம் இருந்தால் விஷமம் இருந்தாலும் சமம் இருக்கும் விஷமம் இல்லைன்னாலும் சமம் இருக்கும் ஆக நம்ம தரிசனம் எதில் இருக்கணும்னா சமத்துவம்னா என்னன்னா உடம்ப சமத்துவமாக வச்சுக்கிறதுங்கிறது ஹடயோகம் கஷ்டப்பட்டு இப்படி ந உட்காந்துருக்கணும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்ன ஆகும்னா ஒரு நாள் சொல்கிற போது நிமிந்து உட்காந்துருப்போம் அப்புறம் நேரம் ஆக நமக்கே தெரியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறைஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் திரும்பவும் என்னென்ன அதுக்கு தான் அடிக்கடி இந்த உபன்யாசத்துலாம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் நம்ம பார்வதி பதையே அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நிமிந்துருவாங்க இன்னும் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ண உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே இதாகிடும் சுபாவம் தான் அது அந்த காலத்தில் இதெல்லாம் அடிக்கடி பார்ப்பார் அப்படியே ஆடியன்ஸை இருப்பாங்க பார்க்குறச்சே வந்து எல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சு இவருக்கு சுவாரஸ்யம் போயிடும் பேச முடியாது ஆகையினால ஒரு நடுவில் ஒரு பாட்டோ ஏதோ பாடி அதெல்லாம் வந்து இதெல்லாம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அது மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் சரின்னு உடனே பழபடியும் பேசுகிறேன் ஹரிகா காலக்ஷேபம் வேதாந்தம் அப்படி பண்ணி பார்த்ததில்லை யாரும் இல்லாட்டி சதாசி பிரம்மேந்திரா கீர்த்தனை பண்ண வேண்டிதான் சரி ஆக இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடுத்துப்போ சமத்துவத்தை பாக்குறதுதான் சமத்துவம் சமத்துவத்தை நினைக்கிறது தான் சமத்துவம் சமம் சர்ஷு பூத்துஸ்வவினியீதையில நிறைய இடத்துல இந்த சமத்தும் வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு இகைவைர்ஜி சாமியே ஸித்தம் மன நஷம் திரமணி தே ஆகையினால இது என்ன சொல்கிறார் அங்கானாம் சமதாம் வித்தியாத் இதையே அங்கத்தினுடைய சமம்னு நினச்சிக்கோங்கிறார் இன்னொரு கருத்து இதில் இருக்குது இந்த அங்கங்களெல்லாம் தலை கையி விரல்கள் உடம்பு இதெல்லாமே இருக்கு இத்தனையும் விஷமமாக தான் இருக்குது கண் வேறு கண்ணில் எத்தனை புருவம் உருவம் இருக்குது புருவத்தில் ஏகப்பட்ட முடி இருக்குது விரல்லாம் தனித்தனியாக ஒன்று ஒன்று வித்தியாக இருக்குது இதெல்லாம் ஒன்று சமமாக நம்ம பழக்கத்துலேயே இப்படி தானே சொல்கிறோம் வீட்டில் எல்லாம் நவகிரமாக இருந்தால் என்ன சொல்கிறோம் அஞ்சு வரலும் ஒரே மாதிரியாக இருக்குது இப்படி தான் இருக்கு பழக்கமே என்ன சொல்கிறோம் அஞ்சு வரலும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படி இருப்பாங்க மாமியார்னா அப்படித்தான் இருப்பாங்க நாத்தனாருனா அப்படி இருப்பாங்க எல்லாரும் வீட்டில் அப்பா இருப்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டாமோ அப்படி நான் அஞ்சு வரலாம் எங்கே உட்காந்துருக்கு அஞ்சு வரலாம் ஒரு கையைத்தான் ஆசிரிச்சிருக்கு இதுல வேற்றுமை இருக்கலாம் ஆனா இந்த அங்கம் முழுக்க சமமா இருக்கிற தத்துவம் ஒன்னு இருக்கப்பானர் அங்கம் முழுக்க சமமா இருக்கிற தத்துவம் ஒன்னு இருக்கு அது ஸ்தூல சரீரமா இருக்கட்டும் சூக்ம சரீரமா இருக்கட்டும் எல்லாருடைய சரீரத்திலையும் சமமா இருக்கிற வஸ்து என்னது நமக்குதான் எப்படி கொண்டு அதுக்கு அது சொல்லணும் இதனால இது சமம் அப்படின்னு சொல்லணும் ஆக அங்கானாம் சமதாம் வித்யாத் அங்கங்கள்லாம் விஷமமா இருந்தாலும் இந்த அங்கம் முழுக்க யார் இருக்கா என்னுடைய கண் என்னுடைய வரல் என்னுடைய முழங்கால் என்ன என்னுடைய கால்கள் எல்லாம் என்னுடையன்னு சொல்ற போது இதுல ஒருத்தன் என்னுடையவன் ஒருத்தன் இருக்கான் அங்கங்கள்லாம் வைஷமியமா இருந்தாலும் அங்கங்கள் முழுக்க வியாபிச்சிருக்கிற தத்துவம் சமமா இருக்கு அது ஏன் உடம்புக்கு மாத்திரமா எல்லா சரீரத்துக்கும் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராசரம் சராச்சரம் ஏன வியாப்தம் அகண்ட மண்டலாக்காரம் அத தெரிஞ்சுக்கோங்கிறார் அதுதான் அங்கா நாம் சமதம் அங்கத்தை சமமா வைக்கிறது இல்லை அங்கத்துல சமமா இருக்கிறவனை பாரு அங்கத்தில் சமமா இருக்கிற அங்கி அந்த அங்கீனுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன அங்கத்தை உடையவனுக்கு பேரு அங்கின்னு பேரு அந்த அங்கீங்கிறவன் அங்கிங்கிறது கடைசியில் யாரை குறிக்கும் ஆத்ம சைதன்யத்தை குறிக்கும் ஆகையினால எல்லா சரீரத்திலையும் இருக்கிற அந்த சம வஸ்துவ தரிசனம் பண்ணு ஆகையினால இந்த இதெல்லாம் உடம்பு முழுக்க எல்லாம் எல்லாமே வந்து யார் ஒருத்தன்தான் இருக்க ஒருத்தனுடையது தான் இத்தனை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் சமே பிரம்மணி லீனதாம் சமே பிரம்மணி லீனதாம் சமதாம் வித்யாத் அங்கானாம் சர்வானாம் அங்கானாம் பிரம்மணி லீலதாம் சமதாம் வித்யாத் எல்லா அங்கங்களும் பிரம்மத்தில் லயமாயிருக்கிற சமத்தன்மையை அறிந்து கொள் சமே பிரம்மணி லீனதாம் சமதாம் வித்யாத் இப்படியும் போடலாம் சமே பிரம்மணி லீனதாம் அங்கானாம் சமதாம் வித்யாத் அப்படி சேர்த்துக்க வேண்டாம் சமே பிரம்மணி லீனதாம் அங்கானாம் சமதாம் வித்யாத் சமமான பிரம்மனிடத்துல ஒடுங்குகிற ஒடுங்குகிறன்னா ஒடுங்கி இருக்கிற ஒடுங்குறதுன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அலை எதில் ஒடுங்கியிருக்கு தண்ணீரில் ஒடுங்கி இருக்குது அலை தண்ணீரில் ஒடுங்கிருக்குங்கிறத நீங்கள் ஒடுங்கிறதுன்னு ஒரு காரியம் இல்லை ஒரு கிரிய இல்லை அது எப்போ அதை ஆதாரமாக கொண்டு இருக்கு எப்படி படமெல்லாம் படமெல்லாம் வந்து திரையில் ஒடுங்கிருக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் திரையிலேருந்து தோன்று இருக்குது திரையில் தான் இருக்குது அது திரையில் ஒடுங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி சொன்னாலும் அது இல்லாமல் இது இல்லை திரை இல்லாமல்து இல்லை இதெல்லாம் கிரியாரூபம் அதாவது மண்ணிலேருந்து குடம் தோன்றுகிறது அப்புறம் குடத்தில் மண் இருக்குது குடத்தை அழிச்சுட்டாலும் மண் இருக்குங்கிறதெல்லாம் கிரியை குடத்தை உடைக்கலாம் அது மாதிரி பிரம்மன்லருந்து ஜகத்து உற்பத்தியாயிருக்கு பிரம்மனில் தான் ஜெகத்து இருக்குது பிரம்மனில் ஜகத்து ஒடுங்கிறதுங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் ஒடுக்கி பார்க்க முடியுமா என்ன அறிவால் ஒடுக்க வேண்டியது அறிவால் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமா என்பது கைவல்ய நவநீதம் அறிவால் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமா ஆகையினால சமத்துவம்னு சொன்னா இதுதான் சமத்துவம் நோச்ச இது முடிச்சுட்டார் ஆக இதுல இருந்து ஒரு கஷ்ட ஒரு விஷயம் நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா ஓஹோ நான் ஹடயோகம் பண்ணி இப்படி எத்தனை நேரம் உட்காந்துரு முடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நல்ல அது அபியாசங்கள்லாம் பண்ணியிருந்தால் அதுக்கு டைம் கூடும் இல்லாட்டி குறையும் ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்துருவோம் தியானத்துக்கு முடிச்சு எழுந்துருச்சுடலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இது வந்து எப்போவுமே நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அது சமமாக தான் இருக்கு நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொன்னாலும் பிரம்மன் அங்கங்களில் சமமாக தான் இருக்குது ஆக இதுக்கு எஃபர்ட் எடுக்க வேண்டாம் இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போம்மனில் சமமாக இருக்குது சமமாக இருக்குது சமமாக இருக்குது சமமாக இருக்குது அதில் மறந்து போயிடப்படாது நீ மறந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிட்டாலும் அது சமமாக தான் இருக்கும் ஞாபகப்படுத்தினாலும் சமமாக தான் இருக்கும் மறந்துவிட்டாலும் சமமாக தான் இருக்கும் இதை மறக்கப்படாது மறந்தாலும் நினைத்தாலும் அது சமமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது அதுவும் மறந்து போச்சுன்னா அடுத்த ஸ்லோகம் என்ன பண்ணுறது அடுத்த லைனை பார்க்கணும் நோச்சேத் நைவ சமானத்துவம் இல்லைன்னா சமானத்துவம் கிடையாதப்பா இதுக்கே நீ கஷ்டப்படணும் சரியாகிறதுக்கே நீ உட்காரத்துக்கே பண்ணு பண்ணிட்டுருக்கணும் சமானத்துவம் ருஜுத்வம் நோச்சேத் சமானத்துவம் ருஜித்வம் ருஜுத்வங்கிறது இதுதான் நேராக இருக்கிறதுக்கு பேர் ரிஜுன்னு பேர் இங்கே ஒரு இந்த மருதமரத்துக்கு பேர் அர்ஜுன விக்ஷகான்னு பேர் அர்ஜுனனுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் ருஜு ருஜு ஸ்வபாவம்னு அர்த்தம் நேர்மையானவன் அர்த்தம் அதாவது ஸ்வச்ச ஸ்வபாவகா தூய உள்ளம் கள்ளம் கபடம் அற்றவன் அப்படின்னு பேர் அர்ஜுனனுங்கிற சொல்லுக்கு பொருள் இந்த மருதமரத்துக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அர்ஜுன விக்ஷகான் தான் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் கோயில் இருக்கிற சுவாமிக்கு பேர் மருதீசர்னு பேர் தமிழில் சிவனுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை சொல்லலை அவர் கற்பக விநாயகர் அந்த சுவாமிக்கு பேர் மருதீசர்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அர்ஜுன வனேஸ்வரர் அப்படின் தான் பேர் எதுக்கு சொல்கிறேன் அந்த ரிஜுங்கிறதுலேருந்து வந்து தான் அர்ஜுனன் அப்படிங்கிற பதம் ருஜுத்வம்னு சொன்னால் நேராக உட்கார்றது அவர் என்ன சொல்கிறார் இது வந்து எப்படின்னு கேட்டால் இந்த உடம்பை வந்து ஹடயோகம் பண்ணி இப்படி நேராக உட்கார்றத்துக்கு பழகிறதுங்கிறது ஒன்று இது வந்து தாற்பயம் கிடையாது இது ஒரு அபியாசத்துக்காக சொல்லியிருக்கிற வழிமுறை சுஷ்க விருட்சவத்துங்கிறார் காஞ்ச கட்டை மாதிரி உட்கார்ந்து இல்லாட்டி வெறும் காஞ்ச கட்டைக்கு சமானம்ங்கிறார் அதாவது வேதாந்தம் படிக்க மாட்டேன் நான் இப்படிதான் உக்காந்துருப்பேன் அப்படின்னா காஞ்ச கட்டைன்னு திட்டர் யாரு ஆச்சாரியர் நான் இல்லை சுஷ்க விரக்ஷம்னா என்ன சுஷ்கம்னா காஞ்சு போன மரக்கட்டை இப்ப மரக்கட்டை இருக்குன்னா வச்சோம் கூட இது இந்த ஸ்டாண்ட் இருக்கு எப்படி நேரா இருக்கு பாருங்க ஆனா அதுக்கு ஏதாவது அகம் பிரம்மாஸ்மி ஞானம் உண்டோ அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்படியே உக்காந்துருக்கிறது முக்கியம் இல்ல அகம் நம்ம என்னுடைய உறுப்புகள் எல்லாம் ஒன்றான பரம்பொருள் தத்துவத்திலே வியாபித்திருக்கிறது ஒடுங்குகிறது அந்த ஒன்றிலே தோன்றி ஒன்றிலே இருந்து ஒன்றிலே ஒடுங்குகிறது இரண்டற்ற ஒன்று அப்படின்னா சொல்லணும் ஆக சுஷ்க விரக்ஷவது போல உட்கார்ந்துருக்கிறதுல தாற்பயம் இல்லைன்னு அர்த்தம் ஆக ஞாபகம் வச்சுங்க யோகசாஸ்திரத்தை நிந்தன பண்ணுறதா எடுத்துக்கக்கூடாது அதாவது யோக யோகசாஸ்திரம் ஆரம்ப பாடம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இத பழகணும் இதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சிக்கலன்னு சொன்னால் அதை பழகி பிரயோஜனம் இல்லை நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்கிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு நீ என்னதான் நிகிரமெல்லாம் பண்ணினாலும் புலநடக்கம் பழகினாலும் ஞானம் இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய இந்திரிய நிகிரகம் பயனற்றதுங்கிறார் அய்யுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு அங்காநாம் சமதாம் சமே பிரம்மணி லீனே சமானத்துவம் இல்லைன்னு சொன்ன அது சமத்துவம் ஆகாது சுஷ்கவத்து ரிஜுத்வம் நமானத்வம் சுஷ்க விரக்ஷவத்து ரிஜுத்வம் நைவ சமானத்வம் காஞ்ச மறக்கட்ட மாதிரி நேரா உக்காரது சமானம்னு நினைச்சுடாதே சமானம்னா என்ன சமம் சமம்ங்கிற அர்த்தத்துல சமானம்னு சொல்றோம் சமானம்னா இதுவும் அதுவும் ஒன்னாங்கிற அந்த கம்பாரிசன் அர்த்தம் இல்ல சமானம்னு சொன்னா நேராக இருக்கிறது எல்லாத்துலயும் மாறாமல் இருக்கிற ஒரே தத்துவத்துக்கு பேரு தான் சமம்னு பேர் சொல்றாங்க இல்லையா இந்த வெள்ளலாரோட இதுக்கு பேர் என்ன சத்திய சமரச அது ரொம்ப முக்கியம் சத்திய சமரச சன்மார்க்க சங்கம் சத்திய சங்கம் சமரச சங்கம் சன்மார்க்க சங்கம் சங்கம்னா கூட்டம் சன்மார்க்கம்னா என்ன நல்ல வழியில போற கூட்டம் அதுவும் எப்படி சமரசம் இங்க வந்து ஜாதி பேதம் மதபேதம் இதெல்லாம் ஒன்னும் கிடையாது ஆ சமரசம் சமபந்தி போஜனத்தில் உட்கார்ந்து இருக்காங்க என்ன எல்லோரும் சமபந்தி போஜனம் ஆகஸ்ட் பதிஞ்சாந்தேதி அப்படி ஒன்று வச்சுருக்காங்க எல்லா இப்போ கோயில்லாம் வச்சு சமபந்தி போஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம் விஷம பங்கி போஜனம்னு இருக்குது ஒன்று அப்புறம் சமபங்கி சமபங்கி போஜனம்னா என்ன அர்த்தம் பங்கா வரிசைன்னு அர்த்தம் சமஸ்கிருத பாஷை இது பங்கிங்கிறது சமபங்கி சமபங்கியில் வந்து சரிப்பா சமபங்கி போஜனத்துக்கு நாளைக்கு அந்த தேவரை கூட்டிட்டு வா இந்த முதலியாரை கூட்டிட்டு வா அந்த செட்டியார கூட்டிட்டு வா ஒரு நாளைக்கு மாத்திரம் அன்னைக்கு நடத்துற மாத்திரம் கூப்பிட்டு அது ஒரு ரிச்சுவலா போச்சு சமபங்கி போஜனம்ங்கிறது சமூகத்தில் அமைச்சாங்கிறதுக்காக சமபங்கால சாப்பிட்டதுனால எல்லாரும் ஒன்னாயிடுறாங்களா ஒரே வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க சண்டை போடுறாங்களே ஏன் பரவாயில்ல அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க எதுக்கு சொல்றோம் இந்த சமத்துவம்ங்கிறது விவகாரத்தில் வராது சமத்துவங்கிறது விவகாரத்தில் கண்டிப்பாக வராது அது மாத்திரம் இல்லை வேதாந்தம் படித்து முடித்த உடனே எனக்கு எல்லாம் ஒன்றா தெரியறது அப்படின்னு சொன்னான்னு வச்சு கூட கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் கூட்டின்னு போ எனக்கு எல்லாம் பிரம்மமாகவே தெரியுது என்னப்பா இந்த கண்ணுக்காக பிரம்மமாக தெரியறதுன்னா அது ஞான கண்ணுக்கல்லவோ பிரம்மமாக தெரியும் அறிவு கண்ணுக்கல்லவோ தெரியும் இந்த கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாம் இதாக இருக்குது இப்படி பார்த்தேன் இந்த எல்லாம் டம்ளரை பார்த்தா பிரம்மம்மா தெரியுறது இதை பார்த்தா தெரியுறது எப்படி தெரியுறதுன்னு அதுக்கு உடனே என்ன அதை நீங்கள் அது அதை விளக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதை நான் வந்து என்னோட அனுபவத்தை நான் ஒரு படம் போட்டு காமிக்கிறேன் அப்போ லைக் இப்போ டம்ளரை காமிச்சோடனே அங்கே ஜிலி மின்னும் அப்புறம் திடீர்னு அது போய் இப்படிலாம் வரும் அப்புறம் ஒரு ஒருத்தராக காமிக்க அந்த இதில் போட்டிருப்பாங்க அந்த கோரக்பூர் புக்கில் இதில் எல்லாம் போட்டிருப்பாங்க வித்யா விநயசம் பண்ணே பிராமணே கவிஹஸ்தினி அப்போ அந்த படம் போட்டு ஒரு பிராமணன் படம் போட்டு அதில் ஒரு கிருஷ்ணர் மயில் பீரியோட ஒரு கிருஷ்ணர் அப்புறம் வந்து ஒரு நாயோட ஒரு கிருஷ்ணர் அந்த நாயை சமைச்சு சாப்பிட்றவனோட உடம்புல ஒரு கிருஷ்ணர் எல்லாத்துலேயும் கிருஷ்ணரை போட்டு சமம்னா ஏன்னா இதை வந்து படமாக காமிச்சு பழக பார்க்குறோம் முழுக்க கிருஷ்ணராகவே போட்டுடணும் கிருஷ்ணரே நாய் மாதிரி இருக்கிற மாதிரி ஏன் அப்படியே போடக்கூடாது கிருஷ்ணரே நாய் மாதிரி இருக்கிற மாதிரி கிருஷ்ணரே யானை மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாமே அந்த ஃபாமியே இப்படி வளச்சி கிழச்சி எந்தையாக பண்ணி ஏன் போடக்கூடாது நமக்கு என் புத்தி அப்படி தோன்றுறது அதுக்குள்ளே ஒரு ஒரு படத்தை போடுறது இது அப்படி இல்லை இது புரிஞ்சுக்கிறது எல்லாத்துலேயும் எல்லா டிசைன்லேயும் தங்கம் இருக்குதுன்னா என்ன பண்ணணும் ஒன்றா பிக்கவாக முடியும் இல்லாட்டி வந்து செயின்ல வந்து ஏதாவது ஒரு படமா போட முடியும் செயின்ல ஒரு படம் வளையல்ல ஒரு படம் எல்லாத்திலையும் இறைவன் சமமாக இருக்கிறார் அப்படின்னு போட முடியுமா எல்லாம் தங்கம்னு புரிஞ்சுக்கோ ஆக சமானத்துவம் சமத்துவம்ங்கிறது இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறார் சுஷ்கர் விக்ஷ திருஜித்வம் நைவ சமானத்துவம் இல்லை என்றால் இது சமானத்துவமாக ஆகாது சரி அடுத்த ஸ்லோகம் இனி அடுத்தது திருஷ்டி அங்கே பார்த்தோம் இல்லையா யமோஹி நியமஸ்தியாக மௌனம் தேசஸ்ச்ச காலதா ஆசனம் மூலபந்தஸ் தேகசாமியஞ்ச திருக்ஸ்திதி கண்ணை எப்படி வச்சுக்கணும் பார்வையை எப்படி வச்சுக்கணும் தியானம் பண்ணுற போது பார்வையை எப்படி வச்சுக்கணுங்கிற விஷயம் அதை எப்படி இவர் நிதித்தியாசனத்தில் சம்பந்தப்படுத்துகிறார்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்லோகம்னு சொல்கிறார் அதுக்காக சிமோதாரா நலோக்கி ப்ரமமயம் சாதுஷ்டி பரமோதாரா இந்த சமதம் வந்து முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல முடிச்சுணும்னு முடிச்சு விட்டேன் சமத்துவங்கிறது விவகாரத்தில் எப்பவுமே விஷமந்தான் ஞாபகம் வச்சுக்கணும் விவகாரத்தில் விஷமம் இருக்கிறதுனாலதான் தர்மசாஸ்திரமே இருக்கு ஒரு மனிதன் மாதிரி ஒரு மனிதன் இல்லை எல்லோரும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது எல்லாருடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் மாற்றம் இரு வேறு வேற்றுமா வேறுபாடு இருக்குது வேறுபாடு இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் சுவாரஸ்யம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துன்னு வச்சோங்க அத்தனை பேர் நமக்கு ஒரே மாதிரி முகம் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி அளவு உயரம் ஒரே மாதிரி வெயிட்டு எல்லாம் இருந்து விடுத்தா கேட்க நடக்குமா அப்படி இருந்தா அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாத்துலயும் தாரதமியம் இருக்கிறது தான் பிரபஞ்சம் ஆனா தாரதமியத்தை உண்மையு நினைக்க கூடாது தாரதம்யம் வைஷமியம் இது ரெண்டு சம்ஸ்கிருத பாஷை வைஷம்யம்னா வேற்றுமை தாரதமியம்னா ஏற்றத்தாழ்வு இது உலக வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஒரு உயர்ந்ததா நூறு உயர்ந்ததா ஏன் அல்பமா பேசுறீங்க லட்சம் உயர்ந்ததா கோடி உயர்ந்ததான்னு கேட்கப்படாத அப்போ எது உயர்ந்ததுன்னா அதில் அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்குது இப்போ லட்சம்ங்கிறது வேற கோட்டிங்கிறது வேறதான் இதெல்லாம் விவகாரத்தில் வந்து வைஷமியம் வேற்றுமை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஏற்றத்தாழ்வும் இருக்கத்தான் செய்யும் நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அதுதான் விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோமானா அதுதான் நமக்கு மனசுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறது நமக்கு அது காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வருது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வர்றது காரணம் என்ன இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ரியாலிட்டி கொடுக்கறதுனால சத்தியத்துவம் கொடுக்கறதுனால இந்த இது வருது அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தர்மத்தில் எல்லாம் ஒன்றாக இருங்கள் என் வேலை நான் வே என் என்ன வகுப்பு எடுக்கிறது எதை பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அங்கே சமையல் வேலை பண்ணுறவர் அவர் அவருடைய வேலையை பண்ணுறாரு அதனால் அதனால் அவர் தாழ்ந்தவர் நான் உயர்ந்தவர்னு நினைக்கப்படாது உலகத்தில் எப்படி இருக்குது அதாவது இப்போ பெருக்கிறவங்க இருக்காங்க இப்போ ஆசனமும் எடுத்துட்டா நான் வகுப்பு நடத்துகிறனால இருக்கேன் கோயிலில் பூஜை பண்ணுறவர் இருக்கார் அவருக்கு சகாயம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க வாட்ச்மேன் இருக்கார் இத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு காரியம் நடக்குது ஆனால் இதில் என்னென்னா நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தியோட சேவகர்கள் அத்தனை பேரும் தட்சிணாமூர்த்தியினுடைய சேவகர்கள்ங்கிற அந்த எண்ணம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது அந்த ஆட்டிடியூடு அந்த பாவனை முக்கியம் அதனால் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறவராக இருந்தாலும் சரி பாடம் நடத்துகிறவராக இருந்தாலும் சரி பூஜை பண்ணுறவராக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் இந்த காம்பஸ்க்குள்ளே என்ன பாவனையோடு இருக்கணும் தக்ஷிணாமூர்த்திக்கு நம்ம சேவை பண்ணுறோம் சனாதன தர்மத்தினுடைய மழி இதுக்கு அதுக்கு தான் அங்கே எழுதி போட்டிருக்கு காலம்புற பிரார்த்தனையிலே அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம் அது விட்டு போச்சுன்னு வச்சோங்களேன் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லாம் குழப்பம் வந்துடும் ஆகா இது ஒரு தர்மம் அதுக்கு தர்மத்துக்கு ஈஸ்வரன் காரணமா இருக்கார் கடவுளை தட்சிணாமூர்த்தியை மனசுல வச்சு என் வேலையை நான் எனக்கு என்ன தெரியுமோ என்னால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் உனக்கு என்ன தெரியுமோ உன்னாலே எவ்வளவு முடியுமோ அதை நீ செய் எல்லாரும் கடவுளை மையமா வச்சு நம்ம எல்லாரும் காரியம் பார்க்கறோம் அது வந்து ஒரு சமத்துவத்தை உண்டு பண்ணும் நம்மெல்லாம் எதுக்கப்பா உனக்கா எனக்கா பண்றோமா நம்ம பெரியவங்க வச்சுட்டு போன தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நம்மளாம் செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஈடுபட்டுருக்கோம் அதனால செய்யறோம் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் அது தர்மத்தினால உண்டாகிற சமத்துவம் ஆனா அதே சமயம் உண்மையிலே என்னன்னா பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு வேற்றுமை தெரிகிறதே தவிர வாஸ்தவமா எல்லாத்துக்கும் ஆதாரம் சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் அதைத்தான் சொல்லணும் சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் எல்லாத்துக்கும் மூலம் ஒன்று தான் காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு காரியம் முழுதுலயும் சமமா இருக்கிறது என்னது காரணம் காரியம் விஷமமா இருக்கு காரணம் சமமா இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காரியத்தையா ரெண்டும் நமக்கு அனுபவம் இருக்கு ரெண்டு அனுபவமும் நமக்கு இருக்கு என்ன அனுபவம் இருக்கு விஷம அனுபவம் இருக்கு சம அனுபவம் இருக்கு சம அனுபவம் பாடம் சொல்லி கொடுத்ததுனால தானே வருது விஷம அனுபவம் தான் முக்கியமாக இருக்குது சம அனுபவமும் இருக்குது விஷம அனுபவமும் இருக்குது சம அனுபவம் ஞானத்தினால இருக்குது இல்லையா சம அனுபவம் கிரியினால் இருக்கா வெளியில் பார்த்தா சமமாக தெரியறதா எதுவுமே சமமாக தெரியல சமங்கிறது அறிவுபூர்வமாக இருக்குது விஷமங்கிறது அனுபவப்பூர்வமாக விவகாரத்தில் இருக்குது ரெண்டும் நமக்கு புரிய பாடம் நடத்தினத்தினால தெரிகிறது சமத்துவம்னா என்னன்னு தெரிகிறது விஷமம்னா என்னன்னு தெரியும் உட்காந்து நேரம் கொடுத்து யோசிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் உட்காந்து நேரம் கொடுத்து அது சொல்கிறான் இல்லையா நிறைய பேர் பசங்கள்லாம் சொல்கிறானு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கிறானே வாஸ்தவம் தான் வாழ்க்கையில் எல்லாம் யோசிக்கத்தான் வேணும் அது ஜோக்காக சொல்கிறான் எல்லோரும் ஆனால் வந்து வாஸ்தவமாக யோசிக்கணும் அக்கிரமம் பண்ணுறதுக்கு யோசிக்க முடியாது எப்படா அவனை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதுக்காக யோசிக்கிறது இல்லை வாழ்க்கைன்னா என்ன எதுக்காக பிறந்தோம் என்ன பண்ணுறோம் அது யோசிக்கத்தான் வேணும் இப்படி யோசிக்கிற போது நமக்கு தெரியுது வேற்றுமையும் புரிகிறது ஒற்றுமையும் புரிய எந்த அம்சத்தில் ஒற்றுமை இருக்குங்கிறதும் புரிகிறது எந்த அம்சத்தில் வேற்றுமை இருக்கிறது என்பதும் புரிகிறது ஆக விஷமும் நமக்கு அனுபவம் சமமும் நமக்கு அனுபவம் அனுபவமாக இருக்கா இல்லையா சந்தேகமாக இருக்கா ஆனால் பிரபலம் எது பிரபலம் எதுன்னா வலிமை வாய்ந்ததுன்னு அர்த்தம் பிரபலம்னால் பாப்புலர்னு அர்த்தம் பிரபலம்னா என்ன ஆர்த்தம் மிகவும் வலிமை மிக்கது எது வேற்றுமைதான் இதுபலமா இருக்கு எது சமம்ங்கிறது துர்பலமா இருக்கு அது பிரபலமா இருக்கு புரியல துர்பலம் புரியுறதோ பிரபலம்னா என்ன ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு துர்பலம்னா என்ன சக்தி குறைந்ததாக இருக்கு அதனாலதான் வேதம் சொல்லியது நான் யமாத்மா பலஹீனேன லப்யா இந்த ஆத்மா பலஹீனனால் அடைய முடியாது புரிஞ்சிக்க முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பிரபலமாக இருக்கிறது என்னது இந்த உலகம் உண்மை வாழ்க்கை உண்மை நாம் படுற கஷ்டம் உண்மை சுகம் உண்மை இந்த எண்ணம் ரொம்ப பிரபலமாக இருக்குது ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது துன்பமே இல்லை இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படி இருக்குது புஸ்தகத்தில் போட்டிருக்கு ஆனால் அது புஸ்தகத்தில் தான் இருக்குது ஆனால் நமக்கு முடியலையே நான் துர்பலமாக இருக்கு ஆக இந்த எண்ணம் எது உண்மையோ அது நம்ம மனசில் துர்பலமா இருக்கு எது பொய்யோ அது ரொம்ப பிரபலமாக இருக்கு என்ன பண்றது ஏன் பிரபலமாக இருக்கிறது விசாரம் பண்றதா பிரபலமாக இருக்கிறதுங்கிறது அனுபவம் ஆக விஷமம் பிரபலமாக இருக்கிறதுங்கிறது அனுபவம் சமம் துர்பலமாக இருக்கிறதுங்கிறதும் சமம் புரியறது சமம் புரியாமல் இல்லை சமம் புரிஞ்சாலும் அது துர்பலமாக இருக்கு அப்போ எது ப்ரீடாமினாக இருக்குது பலமாக இருக்குது மேலோங்கி இருக்கிறது எது டாமினேட் பண்ணுறது எது ப்ரீடாமின டாமினேட் பண்ணுறது எதுன்னா இதுதான் டாமினேட் பண்ணுறது அதனால் வேதாந்த க்ளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம சுவாவம் பழைய ஆரம்பிக்கிறது வேதாந்த வகுப்பில் உட்காந்துருக்கிற வரைக்கும் நம்மெல்லாம் பரிபூர்ண பிரம்மஜானிகள் வகுப்பு முடிஞ்சதுன்னா சில சமயம் வகுப்புலேயே தகராறு ஆரம்பிக்கலாம் நான் அதெல்லாம் அவ்வளோ தூரம் விஸ்தாரமாக பேச விரும்பலை மாறிடுறேன் ஆக என்ன பண்ணணும் எதை பிரபலம் பண்ணணும் எதை துர்பலம் பண்ணணும் எது பிரபலமாக இருக்கோ அதை துர்பலமாக்கணும் எது துர்பலமாக இருக்கோ அதை பிரபலமாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நாலு மணி வகுப்புக்கு வரணும் படிச்சுக்கிண்டே இருக்கணும் படித்ததை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணுறது சிந்தனை பண்ணுறது ஆக இந்த விறத்தியை பலப்படுத்தப்பருத்த அந்த விற்த்தி பிரபலமாயிடும் அப்புறம் வேற்றுமை விறத்தி துர்பலமாயிடும் ஒற்றுமை விருத்தி பிரபலமாயிடும் வாழ்க்கை எதுக்கு நான் எது பிரபலமோ அதை துர்பலமாக்கணும் எது துர்பலமோ அதை பிரபலமாக்கணும் இது பிரபலம் ஆன அப்புறம் அதை துர்பலமாக்கிடக்கூடாது ஆகாது அது வேற விஷயம் நமக்கு ஸ்வபாவமாக பிரபலமா இருக்கு அது வேற இன்னொன்னு சொல்லணும் சுவாவமாகவும் பிரபலமாகவும் இருக்கிறது வைஷமியம் வேற்றுமை தாரதமியம் ஆனால் சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட சம்ஸ்கார் இந்த அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமயங்கிற மந்திரம் இருக்கேன் அது ஜபமந்திரம் சாஸ்திரத்தில் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா மிருதங்கமய இதுக்கு அர்த்தம் சொல்ல சும்மா சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சு விட்றேன் அதுக்கு பேர் அப்யாரோக மந்த்ரம்னு பேர் இந்த மந்திரத்துக்கு பேரே அப்யாரோக மந்திரம் அப்படின்னு பேர் இப்போ வந்து இதை வந்து ரொம்ப விசேஷமாக சர்ச்சில் கூட சொல்கிறாங்க அசதோம சத்கமய கம சோம பிருகதாரணி கோஷத்து அபியாரோக மந்திரம் அது சர்ச்சில் எல்லாம் கூட பாப்புலர் ஆயிடுச்சு அவங்களே சீடி போட்டிருக்காங்க அசத்தோமா சத்கமைய அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இந்து மதமாகிய அசத்திலிருந்து விலகி ஏசு மதமாகிய கிறிஸ்தவ மதத்துக்கு போங்கோன்னு சொல்லி சத்கமய அசத்தோமா சத்கமயங்கிறது இது இந்து மத மந்திரம் இந்த மந்திரத்தை எடுத்து அசத்துன்னா பேய் பிசாச்சு மதம் சத்து சொன்ன மூணு நாள் மூணு நாள் கழிச்சு எழுந்து வந்தவரோட மதம் நமக்கு மூணு நாள் கழிச்சு எழுந்து வந்தா என்ன அர்த்தம் நான் சொல்லல நீங்களே புரிஞ்சு இப்ப அசத்தோமா சத்கமையாக்கு நான் இது சொல்லணும்னு நினைச்சேன் எதுக்கு சொல்றேன் சுவாபாவிகம் பிரபலம் அதுக்காக சொல்ல வரேன் சுவாபாவிகம் பிரபலம் இது வந்து என்னது கிருத்திரிமம் துர்பலம் அதாவது நம்ம சாஸ்திரம் படிச்சு சாஸ்திரத்தினாலதான் இந்த சம்ஸ்காரம் ஏற்படுறது பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யாங்கிறது சாஸ்திரத்தினால உண்டான ஞானம் சுவாவமாக இருந்ததா இல்லையே சாஸ்திரத்தினால தான் பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஞானம் உண்டா இருக்கு ஆனா சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னது ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் இதுவே புரியறதுக்கு உங்களுக்கு நிறைய வேலை பண்ணணும் அதாவது பிரம்ம சத் ஜெகத் சத்தியம்னா என்ன உலகம் உண்மை கடவுள் பொய் இதுதான் பிரபலம் இல்லையா உலகம் உண்மை கடவுள் பொய்ங்கிறது பிரபலம் நமக்கு சுவாபாவிக பிரபலம் அந்த அர்த்தத்தில் சொல்ல வந்தேன் நேரம் இல்லை அசதோமா சத்கமையா தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் இந்த முதல் ரெண்டு லைன் தான் மந்திரமா அசதோமா சத்கமைய தமசோமா ஜோதிர்கமயங்கிறது என்ன பண்ணுறாரு அசத் மிருத்யுங்கிறார் தமஸ் மிருத்யுங்கிறார் அப்புறம் வந்து சத்து வந்து அமிர்தங்கிறார் அப்புறம் வந்து ஜோதிர் வந்து அமிர்தங்கிறார் மிருத்யோர்மா அமிர்தங்கமையை வந்து ரெண்டில் சேர்த்துட்டார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் சங்கராச்சாரியர் இயல்பா இருக்கக்கூடிய ஸ்வபாவத்தில் இருந்து இயல்பா இருக்கிற சுவாபாவிக்யான கர்மாங்கிறார் ஏன் நினைச்சபடி நான் என்னத்தையா தெரிஞ்சுப்பேன் என்னத்தையா பண்ணுவேன் மனம் போன போக்கில் செயல்படுற வாழ்க்கையிலிருந்து இப்படித்தான் வாழணும் இப்படி வாழக்கூடாதுங்கிற வாழ்க்கையை நான் நாடுவேன் அப்படி அர்த்தம் அசத்தோமா சத்கமையானு அர்த்தம் மனம் போன போக்கிலே வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்கின்ற சாஸ்திர நெறியை பின்பற்றி நான் வாழ்வேனாக அசத்கர்மங்களை விட்டுவிட்டு சத்கர்மங்களை செய்வேன் ஆக அசத்கர்மம் வந்து எனக்கும் மிருத்யு சமூகத்துக்கும் மிருத்யு எனக்கும் கெடுதல் சமூகத்துக்கும் கெடுதல் சத்து வந்து எனக்கும் அமிர்தம் சமூகத்துக்கும் அமிர்தம் அந்த காரியங்களை நான் செய்வேன் தமசோமா ஜோதிர்கமயன்னா அந்த அசத்தான கர்மங்களுக்கு காரணமான அஜானமாகிய மிருத்துவில் இருந்து எப்படி இருக்கு பாருங்க அசத்தான கர்மங்களுக்கு காரணமான அஜ்ஞானமாகிய மிருத்யுவிலிருந்து சத்தான கர்மங்களை பண்ணுகிற அமிர்தத்தை நான் அடையணும் தமசோமா ஜோதிர்கமய ஞானத்தை அடையணும் இதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு அவர் ஆதிசங்கர் இது ஜப்பங்க அசத்தோ மாசமய தமசோ மாஜோதி மருத்தோர்மாஜே அசத் அசத்தோ மாசம தமசோ மாஜோதி மருத்தோர்மாஜே அசத்தோ மாசமய தமசோ மாஜோதி மருத்தோர்மாஜே ஓம் நமோத்தை தட்சிணா மூர்த்தையே மகியம் மெதாம் பிராம் பிரய்ச்சா சொல்ற மாதிரி சொல்லணு அசத்தோ மாசமய தமசோ மாஜோதி மத்தியோர்மாஜே அசதோ மாசத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர் மாமிரதங்கமய ஜேதி அப்படின்னு ஜபம் பண்ண பண்ண என்னாகும்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த அசத்து அசன் மிருத்யு அசன் மிருத்யு தமோ மிருத்யு நீங்கி சன் அமிர்தம் சதமிருத்தம் அப்புறம் ஜோதிர் அமிர்தம் நமக்கு சித்தி இந்த ஜபத்தை பண்ணி பண்ணி அப்படி மாற்றிக்கணுமான எது பிரபலமோ அதை துர்பலமாக்கணும் எது துர்பலமோ அதை பிரபலமாக்கணும் அதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும் திருக்ஸ்திதி ஆரம்பிச்சேன் நாளைப்பா ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்யாப்ததேகாஜதிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினா ஏன்